ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே பரம சர்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும் ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக மிக அடிப்படையான குணம் ஸ்ரத்தை தாய் தந்தை குடும்பம் உறவினர்கள் நண்பர்கள் சமூகம் அனைவரும் ஸ்ரத்தையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிறப்பவர்களுக்கு ஸ்ரத்தையை வளர்த்து கொள்வது எளிதாகும் ஸ்ரத்தை உடையவர்களோடு பழகினால்தான் ஸ்ரத்தையை வளர்த்து முடியும் ஸ்ரத்தையின் காரணத்தினால் ஷாஸ்திரங்களின் வாக்கியங்களை ஏற்றுக்கொள்கிறோம் நன்கு விளங்காத பகுதிகளை குருவின் துணையோடு பக்தியோடு ஆராய்ச்சி செய்து சாஸ்திரங்களின் உள்ளார்ந்த பொருளை ஸ்ரத்தாபக்தியுடன் உணர்ந்து கொள்கிறோம் இறைவன் இருக்கிறார் இறைவன் எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் மகான்களின் உபதேசத்தினாலும் வேதம் முதலான சாஸ்திரங்களாலும் அவற்றின் மீதுள்ள ஸ்ரத்தையினாலும் கடவுள் இருக்கிறார் என்பதை திருடமாக ஏற்றுக்கொள்கிறோம் அஸ்தி பிரம்ம இறைவன் ஜகத்காரணமாக ஜகத் வியாபகராக ஜகத் அனுகிரகாரராக விளங்குகிறார் அதாவது இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அருள்பவராக இறைவன் விளங்கிக் கொண்டிருக்கிறார் இறைவனின் இருப்பை சாஸ்திர பிரமாணங்களில் உள்ள ஸ்ரத்தையின் காரணத்தினால் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் மகான்களின் வாக்கியங்களில் உள்ள ஸ்ரத்தையின் காரணமாக இறைவனின் இருப்பை ஏற்றுக்கொள்கிறேன் இறைவன் கர்மசாட்சியாக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் எனது எண்ணங்கள் சொற்கள் செயல்களுக்கேற்ற பலன்களை அவர் அருளுகிறார் நாம் திட்டமிட்டு எண்ணும் எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் ஆகியவற்றின் விளைவுகளை வழங்குபவராக இறைவன் விளங்குகிறார் இறைவன் கர்மசாட்சியாகவும் கர்மபல தாத்தாவாகவும் இருக்கிறார் நாம் செய்யும் நல்வினை தீவினைகளுக்கு சாட்சியாகவும் அவ்வினைகளுக்கு பலனை கொடுப்பவராகவும் இறைவன் இருக்கிறார் இறைவனின் இருப்பை அவரது இயக்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் சாஸ்திரத்தில் உள்ள ஸ்ரத்தையின் காரணமாக நான் உயிர் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் தற்காலிகமாக மனித உடலில் வாழ்கின்ற உயிர் நான் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஸ்ரத்தையின் காரணமாகவே நான் ஜீவாத்மா என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் பரமாத்மாவின் இருப்பையும் ஜீவாத்மாவின் இருப்பையும் சாஸ்திரஸ்ரத்தையினால் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஜீவோகம் பரமாத்ம தாசோகம் எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்த இறைவனின் தொண்டனாக என்னை நான் கருதுகிறேன் சாஸ்திர ஸ்ரத்தையினால் குருமார்களின் வாக்கியங்களினால் இந்த உண்மைக்கு நான் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறேன் இறைவன் எனக்கு இந்த மனித உடலையும் சிறந்த கலாச்சாரப் பண்புகள் நிறைந்த இடத்தில் பிறப்பதற்கான வாய்ப்பையும் உயிராகிய எனக்கு அருளியிருக்கிறார் பெருதற்கரிய வாய்ப்பை பெருதற்கரிய பிரான் அருளியிருக்கிறார் நல்லதோர் வீணையை மாநிலம் பயனுற வாழ்வதற்காக வழங்கியிருக்கிறார் இறைவனுக்கு நான் மனமாற நன்றி கூறுகிறேன் நல்ல மனித உடலை வழங்கியதற்காக சிறந்த பண்பாட்டு பின்னணியில் என்னை தோற்றுவித்ததற்காக நன்றியுணர்வோடு அவரை போற்றுகிறேன் வணங்குகிறேன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் வணக்கத்தையும் அவரது திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன் என் வாழ் முதலாகிய பொருளே போற்றி சிற்றுயிராகிய நான் உயிர்களுக்கெல்லாம் உயிராகிய பேருயிராகிய இறைவனை போற்றி வணங்கி மகிழ்கிறேன் இந்த கருத்துக்கள் அனைத்தும் சென்ற ஆண்டு சாதுர்வாசிய விரதத்தின் போது தியானத்தில் நான் உபதேசம் செய்தவைகள் அவற்றை இங்கே நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன் எனவே நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை ஒவ்வொருவரும் தாங்களே சொல்லுவதாக கருதி வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்